பெருநாள் தொழுகை சிறு பிள்ளைகள் இருப்பவர்கள் ஜமாத்தோடு தொழுவது கடமையாக தனியாக வீட்டில் தொடலாமா நல்லா புரிஞ்சுக்கங்க இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து பெருநாள் தொலை கண்டிப்பாக வந்தாகணும் ஈதுகாக்க வந்தாகணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் சில பேர் பெண்களை வாங்க வாங்க வாங்கன்னு சொல்கிறதுனால இப்போ பெருநாள் தொலைக்கு பெண்கள் போய் ஆகணும் பொழுத்துருது பரந்து பொதுநிலையே இல்லை அப்படிலாம் கிடையாது பெண்கள் வீட்டிலும் தனியாக தொழுது கொள்ளலாம் வீட்டிலும் தனியாக தங்களுடைய பெருநாள் தொழுகை தொழுது கொள்ளலாம் தப்பு கிடையாது ரெண்டாவது பெருநாள் தொழுகை என்பது சுண்ணத்தைய மொக்கதா தான் வாஜிப்பு கிடையாது நம்மளால என்னென்னாக்கா அஞ்சு வேலை தொழுகையோடு துவமாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக பெருநாள் தொழுகைக்கு நல்லா மீசியை முறுக்கிக்கிட்டு நல்லா ஃபுல் ஷேவ் பண்ணிவிட்டு முதல் செஃ உட்காந்துருவாங்க ஏன்னால் பெருநாள் தொழுகை இவங்க வந்து வருஷம் முசல்லி ஜும்மா தொழில்னு வார முசல்லி மாதிரி இவங்களாம் வருஷம் முசல்லி இதை அது வந்து ஃபரலே இல்லை முதல்ல பெருநாள் தொழுகை சுண்ணத்தை மொக்கதா அனைப்பி மது எப்படி வாஜிப்புன்னு நினைக்கிறேன் எனிவே அது வந்து ஃபரல் கிடையாது அதனால் வந்து பெண்கள் கண்டிப்பாக ஜமாத்தோடு வந்த தொழுதாகணும் பள்ளிவாசலுக்கு வந்தாகணும் ஈதுகாக்கு வந்தாகணும் கம்பல்சரி இல்லை வர வாய்ப்பு இருந்தால் வந்து கலந்துங்க தப்பில்லை